அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொச்சா பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு புகழ்மை பொச்சாப்பார்க்கு இல்லை அதாவது பெரியோர்களால் புகழப்படுகின்ற தன்மையானது மறதியுடையவர்களுக்கு வராது அமையாது கிடைக்காது அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு உலகத்தில் அப்படி புகழாத அதாவது மறதியினால் புகழ் கிடைக்காத தன்மைங்கிறது எப்பால் நூலோர்க்கும் துணிவு அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து அல்லது காமத்துப்பால் வீட்டுப்பால் மோக்ஷம் ஆக தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்ங்கிற எல்லா சாஸ்திரத்தை உபதேசிக்கிறவர்களுக்கும் ஒரே அபிப்பிராயம்தான் இந்த விஷயத்தில் ஒரே கருத்து தான் ஆக தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அர்த்தம் பொருளியேற்ற துறையில் அரசியல் துறையில் பலவிதமான அது பெருசு பொருளியற்ற துறைங்கிறது பொருட்பாலுங்கிறது ஆக அறத்துப்பாலாக இருக்கட்டும் பொருட்பாலாக இருக்கட்டும் துறவறையல்லிருந்து சொல்லப்படுற வீட்டுப்பாலாக இருக்கட்டும் காமத்து பாலாக இருக்கட்டும் மறதிங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாது படித்ததை மறக்கக்கூடாது படித்தபடி வாழணும் அதற்குத்தக நிற்கன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் கல்விங்கிற அதிகாரத்தில் படிச்சுருக்கோம் ஆகவே தீயதெல்லாம் மறக்கணும் நன்றுல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் எதை எப்பவும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கணும் அதுவும் ஒரு தலைவனுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்கும் எல்லாத்தையும் சரியாக நினைவு வைத்துக்கொண்டு செயல்படணும் அந்த நினைவாற்றலை அவன் வளர்த்து கொள்ளணும் ஒருபொழுதும் அதிலிருந்து விடுபடக்கூடாது அப்படி நினைவாற்றல் குறையுமானால் அந்த பொறுப்பிலிருந்து விலகவும் வேண்டி இருக்கும் ஆக மறதி எந்த துறையிலையும் லட்சியத்தை அடைய விடாமல் தடை செய்யும் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே எப்பால் நூலோர்க்கும் துணிவு என்று உபதேசித்தார் திருக்குறள்லேயே மடியின்மை அதிகாரத்தில் அறுநூற்றி அஞ்சாவது கெட்டு போறவன் விரும்பி ஏறுற படகு எதுன்னு கேட்டால் மறதி அப்படிங்கிறதும் ஒன்றுன்னர் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் காரியத்தை நீட்டி செய்கிறது மறந்து போகிறது சோம்பேறித்தனம் தூங்கிறது இது நாளும் கெட்டு போகிறவன் விரும்பி ஏறுற படகுன்னு இந்த குரலுக்கு பொருள் வால்மீகி ராமாயணத்தில் அரண்ய காண்டத்தில் சூர்பனக ராவணனை நிந்திக்கிற போது ராஜ தர்மங்களை மறைமுகமாக சூர்பனக வாயிலாக உபதேசம் பண்ணுகிறார் வால்மீகி நயனாபியாம் பிரசுப்தோபி ஜாகர்த்தி நயச்சக் குஷா வியக்திரோத பிரசாதஸ்ச்ச ச ராஜா பூஜ்யத்தே ஜனகி அந்த பூஜிக்கப்படுவான் மக்களால் எப்போ ஏற்பட்ட அரசன் எந்த அரசன் ரெண்டு கண்களையும் மூடி தூங்குற மாதிரி இருந்தாலும் தர்மம் நீதிங்கிற கண்ணால் விழித்து கொண்டிருக்கிறானோ யாருக்கிட்ட கண்டிப்பும் அருளும் அதர்மம் பண்ணினால் கண்டிப்பான் தர்மத்தை பண்ணினா நன்றாக அவர்களுக்கு உபகாரம் செய்வான் அப்படிப்பட்டவன் யார்கிட்ட இந்த ரெண்டு குணமும் இருக்கோ அவன் மக்களால் வழிபடப்படுகிறான் என்பது இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்துக்கு பொருள் கார் நாற்பதுங்கிற நூலில் ஏழாவது பாடல் சொல்கிறது நச்சியார்க்கு ஈதலும் நன்னார் தரதலும் தற்செய்வான் சென்றார் தருவும் தளர் இயலாய் பொச்சாப்பு இல்லாத புகழ் வேள்வித்தீ போல எச்சாரும் மின்னும் மழை தளர் இயலாய் தளர்ந்த இயல்பினை உடையவளே தன்னை விரும்பி அடைவதற்கு ஈயும் பொருட்டும் அடையாத பகைவரை அழித்தல் பொருட்டும் பொருள் தேடச் சென்றுள்ள தலைவனை மரப்பில்லாத புகழை உடைய வேள்வித்தீ போல மின்னும் மழை மின்னும் மழை வானமானது கொண்டு வரும் என்று அந்த பெண்ணுக்கு போல அற்புதமான கருத்தை இதிலே புதைத்து வைத்திருக்கிறது இந்த பாடல் பதவப்படிக்கலாம் புகழ்மை புகழ் உடைமை பொச்சா பார்க்கு மறதியோடு இல்லை கிடையாது அமையாது அது அதாவது இந்த கருத்து உலகத்து பெரியோர்கள் அறவழியை கடைபிடிக்கின்ற சாஸ்திரங்களை நல்ல அறிவு சார்ந்த உயர்ந்த நூல்களை கடைப்பிடித்து வாழ்கின்ற மக்களிடையே எப்பால் நூலோர்க்கும் எந்த சாஸ்திரம் அது தர்மமோ அர்த்தமோ காமமோ மோக்ஷமோ எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி எப்பால் நூலோர்க்கும் அதாவது எந்த சாஸ்திரத்தை கற்று தெளிந்தவர்களுக்கும் துணிவு ஏற்புடையதாகும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உடையதாகும் மறதியுடன் செயல்படுபவர்களுக்கு புகழுடைமை பெற இயலாது இந்த கருத்து உயர்ந்த பெருமக்களிடையே எந்த சாஸ்திரம் எந்த நூலாக இருந்தாலும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு ஏற்புடையதுதான் என்பது பொழிப்புரை பொச்சா பார்க்கு இல்லை புகழ்மை